அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள் மிகப்பெரிய நபியாக ரசூலாக இருந்தார்கள் அல்லா தலா என்ன செஞ்சா ஹிதர் என்ற ஒரு நபியிடத்தில் போய் பாடம் கற்பதற்காக அனுப்பினான் அந்த விஷயம் வரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் அங்க ஹிதூர் அலே அவர்களுடன் இருந்தார்கள் ஒரு மூன்று நிகழ்ச்சி நடந்துச்சு ஆனா போன உடனே நிபந்தனை போட்டார்கள் என் கூட நீங்க இருக்கிறதா இருந்தா நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏன் எதுக்கு நல்லா கேட்கக்கூடாது நான் செய்யற வேலையெல்லாம் குறுக்க வரக்கூடாது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சரி கூடவே இருக்கிறேன் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனா ஹிதூர் அலி இஸ்லாம் அவர்கள் செஞ்ச வேலை இருக்கு பாருங்க கேட்காம இருக்க முடியாது இவரை மீறி கேட்டார் அப்படிங்கறதில்ல கேட்காம இருக்க முடியாது அந்த மாதிரி வேலை செஞ்சார் ஒரு கப்பலில் யாரும் நாங்க ரெண்டு பேரும் கப்பலை ஓட்ட போட்டார் ஹிதூர் அலி இஸ்லாம் என்ன நல்லா இருக்கிற கப்பலை ஏன் ஓட்டப்படுறீங்க நான் தான் கேட்க வேணான்னு சொன்னேன் இது எப்படி கேட்காம இருக்க அப்படி கப்பலை ஓட்டப்பட்டால் தண்ணி உள்ளவரும் எல்லாம் மூத்தா போவாங்களே அப்போ கேட்டார் கேட்டவொடனே இமாதிரி கேட்க வேணான்னு சொன்னேன் சரி இனிமேல் கேட்கவே மாட்டேன் மறந்துட்டேன் அப்படின்றாரு இப்போ ரெண்டாவது வழியில் போயிட்டே இருந்தார் ஒரு பையன் விளையாண்டுருந்தான் அவனுக்கு கழுத்தை பிடிச்சாரு திருவினாரு சாகடிச்சிட்டாரு என்ன அநியாயமாக ஒரு சின்ன பையனை போய் சாகடிச்சிங்களே நான் தான் கேட்க வேணான்னு சொல்லுனேன் அப்படின்னு சரி இனிமேல் கேட்டேன்னா என்ன துரத்தி விட்ருங்க அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே சொல்கிறோம் இனிமேல் கேட்டேன்னா என்ன வச்சுக்காதீங்க நீங்கள் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு மூணாவது ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு சுவரை நின்றுச்சு அந்த சுவை விழுக போகிறதா இருந்துச்சு அந்த ஊரில் போய் முதல்ல சாப்பாடு கேட்டாங்க எல்லா வீட்லையும் முசாபிர்கள் வந்திருக்காங்க சாப்பாடு ஒரு வீட்லேயும் சாப்பாடே கொடுக்கல அந்த சுவரை தூக்கி நிறுத்தினாரி வரைக்கு ரசாம் அதை போச்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கெல்லாம் வச்சு பூசி வீசி அதை வச்சார் கஞ்ச பசங்க சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அந்த ஊரில் போய் ஒரு முழுகிற சோரை போய் காப்பாற்றிருக்கேன் ஏதாவது கூலி வேலை செஞ்சாலும் காசாதம் கிடைக்கும் இதோட சரியாக போச்சு நீ ஆள் கிளம்பு அப்படின்ட்டார் அப்போ தான் ஹுதர் அலைஸ்லாம் சொன்னாங்களாம் எல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான அறிவை கொடுத்துருக்குறான் அந்த அறிவு எனக்கு கொடுக்கல எனக்கு ஒரு விதமான அறிவை கொடுத்துருக்கான் அது உங்களுக்கு கொடுக்கல ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த அறிவும் எனக்கு கொடுத்த அறிவும் எல்லாம் கொடுத்த அறிவும் எவ்வளோன்னு கேட்டால் அந்த கப்பலில் ஏறும்போதே சொன்னாங்க கப்பலில் ஏறும்போது அந்த கப்பலுடைய ஓரத்துல அந்த பலகையுடைய ஓரத்துல ஒரு குருவி வந்து உட்காந்துச்சு அந்த குருவி உட்கார்ந்து குருவி கடல்ல போய் தன்னுடைய சொண்டு அந்த அலகுனால தண்ணீரை கொத்திட்டு வந்துச்சு குருவியினுடைய அழகு அதனுடைய வாயில எவ்வளவு தண்ணி வரும் கடல்ல இருந்து அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காந்துச்சு இப்படி அப்படி சப்பி குடிச்சிச்சு அந்த தண்ணி அப்ப ஹுதன் சொன்னாங்க மூசாவே உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தரப்பட்ட அறிவு அல்லாஹுடைய அறிவிலிருந்து இந்த குருவிக்கு வந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹுடைய அறிவு இந்த கடல் மாதிரி நம்ம ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து கொடுக்கப்பட்ட அறிவு இந்த குருவியினுடைய குருவியினுடைய வாயில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு தான் சொன்னாங்க அப்போ ஒருவருக்கு மேல இன்னொரு அறிவாளி இருக்கிறார் இந்த அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது இன்னொரு அறிவு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சில நேரங்களில் பார்க்கறோம் ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பார் ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பார் ஆனா சின்ன சாதாரணமான ஒரு சின்ன பையனுக்குள்ள அறிவு இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர் கோட்டை விட்டுருவாரு அந்த பையன் சொல்லுவாங்க என்ன சாப்டு இப்படி செஞ்சு போட்டீங்க அப்படின்னு ஆமா தப்பா செஞ்சிட்டேன் ஐன்ஸ்டீன் இருந்தாலே ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிவாளி உலகத்தில் விஞ்ஞானத்தில் அவர் ஒரு ஆராய்ச்சி கூட லேப் ஒரு லேப் இருக்கும் அதுல நிறைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பார் பைத்தியகாரம் மாதிரி உட்கார்ந்துருப்பார் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய அறிவாளி உலகத்திலேயே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா ஐசக் நியூட்டன் ஒரு ஆள் ஐன்ஸ்டீன் ஒரு ஆள் ரெண்டு பேர் எப்போவுமே கதவை சாத்தி வச்சிருப்பார் அந்த அறையினுடைய அந்த லேபுடைய ஆராய்ச்சி கூடத்தினுடைய கதவு சாத்தி வச்சிருப்பார் அவர்கிட்ட ஒரு பூனை இருந்துச்சு அந்த பூனை மட்டும் வர்றதுக்கு அனுமதியாக ரூமுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது மனுஷங்க யாரும் வரக்கூடாது மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு அந்த பூனை வர்றதுக்காக வேண்டி அந்த கதவுளுடைய கீழ்ப்பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டு வச்சு பூனை நுழைற அளவுக்கு ஒரு ஓட்டை அந்த ஓட்டையில் அந்த பூனை வந்துட்டு போயிடும் அது வாட்டுக்கு வரும் போகும் படுக்க இருக்கும் போயிடும் வேற யாரும் வந்தாலும் தொடக்கிறது கிடையாது அது பெண் பூனை கொஞ்ச நாள் போட்டுதான் குட்டி போட்டுருச்சு அது பூனை குட்டி போட்டுச்சு ஆஹா குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதவு ரெண்டு பக்கம் திறக்கிற மாதிரி இன்னொரு மிஸ்ரம் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டார் அந்த குட்டி பூனை அந்த வழியாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரை பார்க்கறதுக்காண்டி ஒரு நண்பர் வந்தார் என்னைக்கு ஒரு ஓட்டதாக இருந்துச்சு இப்போ ரெண்டு ஓட்டை இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லை பூனை குட்டி போட்டுருச்சு பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை அவர் சொன்னாரா இந்த பெரிய ஹோட்டல் சின்ன பண்ண வராதான்னு கேட்டாரா ஆமா எனக்கு தெரியலையே அப்படின்னாரு அவர் அவ்வளவு பெரிய அறிவாளி உலகத்துக்கு பெரிய அறிவு சொன்னவர் பெரிய ஹோட்டல் சின்ன பண்ண வராதா ஆமா இப்பதான் அறிவு வருது எனக்கு அப்படின்றார் அலீம் அறிவுடையவருக்கெல்லாம் மேல இன்னொரு அறிவாளி கடைசியாக முடிவு அறிவாளி என்றவன் யார் அலீம் அல்லாத அப்படிங்கறத அல்லாஹால சொல்லியது அல்லாஹாலா மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹத்தாலா இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றான் அப்படிங்கிற கருப்ப அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் இவர் புனியாமியின் திருட்டதாக நிரூபிச்சுட்டீங்க அதனால உண்மையிலே இவர் திருடி இருந்தால் இந்த புனியாமியின் திருடி இருந்தால் பக்கது சரக் அஹுல்லஹூமின் கவல் இதற்கு முன்னால் இவருடைய சகோதரரும் திருடி இருப்பார் அப்ப யூசுப் அலிஸ்லாத்து மேல உள்ள அந்த பக இன்னும் போகல அந்த கோபம் சகோதரனா யூசுப் அலிசலாத்த சொல்றாங்க இப்ப யூசுப் அலி அவர்களுக்கு முன்னாலேயே இதை போய் சொல்றாங்க இவங்க கூட்டு போயிட்டாங்க அரண்மனைக்கு யூசுப் அலி இஸ்லாம் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அரசர் விசாரணை செஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் இதை சொல்றாங்க இவர் திருடி இருந்தால் திருடி இருக்கிறாரு அதனால இதுக்கு முன்னால அவருடைய சகோதரர் இவருடைய சகோதரரும் திருடியிருப்பார் அப்படின்னு சொன்ன சகோதரனா யூசுப் அலிஸ்லாங்க அவங்களுக்கு மனத்துல வருத்தம் இருக்கும் அதனால யூசுப் அதை தன்னுடைய மனதிலே அதை மறைத்து வைத்துக் இவங்க சொன்ன ரொம்ப கெட்ட ஆளுகு அப்படின்னு மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு வளம் யுபுதிகா அழகும் அதை வெளிப்படுத்தவில்லை நான் தான் யூசுப் என்னை பத்தியே நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லாம நீங்கள் ரொம்ப கெட்ட ஜனங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க நீங்கள் எதை வருணிக்கின்றீர்களோ இவருடைய சகோதரரை பற்றி சொல்லுகின்றீர்களோ அதை அல்லாஹாலா ரொம்ப தெரிஞ்சவன் என்றும் யூசுப் அலி அவர்கள் அந்த சகோதரத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் யூசு இதுக்கு முன்னால இவர் திருடியிருந்தால் இதற்கு முன்னால சகோதரன் திருடி இருப்பார் அப்படின்னா என்ன கருத்து அலி சொல்லும் திருடியிருக்காங்களா அப்படின்னு கேட்ட அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு எல்லா இமாம்களும் எல்லா முஃபஸும் ஒரு கருத்து என்னவென்றால் யூசுப் அலி சலாம் அவர்களுக்கு பிறகுதான் புனியாமீன் பிறந்தார் யூசுஃப் அலி அவர்களுக்கும் புனியாமீனுக்கும் சேர்ந்து ஒரு தாய் யாக்குப் அலை ஒரு மனைவி ராகீல் என்பது அவருடைய பெயர் ராகீல் என்பது புனியாமீன் பிறந்த உடனேயே ராகில் அந்த பெண் இறந்துட்டாங்க யூசுப் அலைய தாயார் இறந்துட்டாங்க புனியாமீனையும் அந்த யூசுஃபையும் வைத்து பராமரிப்பது ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால யாஹூப் அலைய் ஒரு சகோதரி இருந்தாங்க அதாவது யூசுப் அலைய் மாமி அவங்க என்ன பண்ணாங்க யூசுஃபை நான் எடுத்துகிட்டு போனால் நான் என் வீட்டில் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க யூசுப் அலை சொலாத்துடைய தன்மை என்னன்னு கேட்டோம் அல்லாஹாலா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருந்தான் யாரு பாக்குறாங்களோ அவங்க விட மாட்டாங்க வரலாற்று நிறைய பாக்கறேன் ஜுலைஹா பார்த்தார் விட முடியல ஒரு அந்த அந்த மாவி யூசுப் அலை எப்படியாவது யூசுஃப் அலைய் நம்ம இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும் என்று கொண்டிருந்தார் இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அந்த தாயார் மூத்தான யூசுப் அலை குழந்தையா இருந்தாங்க குழந்தைய கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டாங்க வீட்டில் வச்சுட்டு வளர்த்தாங்க எந்த அளவுக்கு அந்த மாமிக்கு யூசுப் அலைய் சொல்லாத்து மேல பிரியம் இருந்துச்சுன்னு இரவு பகல் எந்த நேரத்திலேயே தங்கள் பக்கத்திலேயே இருக்கணும் அந்த குழந்தை யூசுப் அலையாம் கொஞ்ச நேரம் கூட காணாம போயிடக்கூடாது தன்னை விட்டு மறைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி உள்ள பிரியம் யூசுப் அலைய்ஸ்லாத்தின் மீது அந்த பெண்ணுக்கு இருந்தது அதாவது யாக்குப் அலையலாத்துடைய சுகோதரிக்கு இருந்தது சரி இது கொஞ்ச நாள் ஆன உடனே யூசுப் அலையாமர்கள் தானாக நடந்து சாப்பிட்றதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஓடுறதுக்கு ஓடியாடுறதுக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வயசுன்னு வச்சுக்கல ரெண்டு வயசு ஆனவுடனே யாக்குமலை சொன்னாங்க சரி இவ்வளவு நாள் நீ வச்சுட்டு இருந்த உனக்கு சிரமமா இருக்கும் குழந்தைங்க இப்ப வந்து சாப்பிட்றதுக்கு ஓடுறதுக்கு ஓடி ஆடுறதுக்கு பழகிக்குச்சு நடக்கிறதுக்கு எல்லாம் பழகிக்குச்சு பேச பழகிக்கு அதனால நான் எடுத்துட்டு போயிடுறேன் கூப்பிட்டு போயிடுறேன் ஆனா அந்த சகோதரிக்கு விடுறதுக்கு மனசு இல்லை யூஸ் யாக்குபலை கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல என் விட்டு நான் கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க இவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க கொடுக்கணும் விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க இப்ப அந்த சகோதரிடைய சகோதரி அதான் யூஸ் அலைத்துடைய மாமி என்ன பண்ணாங்க இந்த குழந்தைய நம்ம இடத்துல தங்க வைக்கிறதுக்காரி ஏதாச்சும் ஒரு தந்திரம் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்ப நம்ம முதல்ல சொன்ன பாருங்க திருடினா யார் திருடினாரோ அவரை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் யாக்கு அலிசலாத்துடைய அந்த மதுஹபுல மார்க்கத்தில் இருந்துச்சு மணி இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் அதனால அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலிசலா செஞ்சாங்க அது மாதிரி அந்த மாமி என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தகப்பனர் இசா அலே இப்ராஹிம் அலையாத்துடைய மகனார் இசாக் அலிஸ்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒட்டியானம் ஒன்று இருந்தது இடுப்புல கட்டக்கூடிய பெண்கள் கட்டக்கூடிய ஒரு அழகான ஒட்டியானம் ரொம்ப விலை உயர்ந்தது அந்த ஒட்டியானத்தை இடுப்புல கட்டக்கூடிய அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் அது உலோகத்தில் செஞ்சிருக்கேன் அது உயர்ந்த அது நபிமார்களுடைய வாரிசாக வந்தது இசாக் அலி சலாத்திலிருந்து அவங்களுடைய மகளுக்கு அதை கொடுத்துருந்தாங்க சரி யூசுஃபை தூக்கிட்டு போகாதான் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துணிமணிகள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பையில் வை துணிமணி எடுத்து வைக்கப்பட்ட அந்த பையில் இந்த ஒட்டியானத்தை அடியில் மறைச்சி வச்சுட்டாங்க மறைச்சி வச்சுட்டாங்க ஏன்னா அந்த ஒட்டியானத்தை யூசுஃப் அலை இஸ்லாமர்கள் குழந்தையாக இருந்தாலும் அந்த ஒட்டியானத்தை பார்க்குறாங்க விளையாடுறாங்க எடுப்பாங்க போவாங்க அப்படி ஒரு பழக்கம் அந்த வீட்டில் இருந்துச்சு அந்த ஒட்டியானத்தை எடுத்து துணிக்குள்ளே மறைச்சி வச்சு அதை கொடுத்து அனுப்பிட்டாங்க குழந்தைய எடுத்துகிட்டு போத சொல்லி வீட்டுக்கு போன பிறகும் மறுநாளா அதுக்கு மறுநாளா அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணாங்க இந்த மாமி இந்த மாதிரி நான் வீட்டில் ஒட்டியானம் வச்சுருந்தேன் அது என்னுடைய தந்தை இசா களத்திலேருந்து எனக்கு வாரிசாக வந்துச்சு அது நபிமார்களுடைய வாரிசு அதை எங்கேயோ காண ஒரு சமயம் இந்த குழந்தை யூசுஃப் தான் திருடிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வேறு சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு யூஸ் யாக்குப் அல்லீஸ்லாம் சொல்ல இல்லை நீங்கள் பாருங்கள் அதில் அது பார்த்தா ஒட்டியான உள்ளே இருக்குது இப்போ முதல்ல சொல்லி அந்த சட்டப்படி இப்போ திருடியதின் காரணமாக இந்த யூசுஃபை நான் தான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமி சொன்னாங்க யூசுஃப் அலை தூக்கிட்டு போயிட்டாங்க திரும்ப தூக்கிட்டு போனவங்க அந்த மாமி இறந்து போகிற வரைக்கும் யூசுப் அல்லீஸ்லாம் அவர்கள் தான் இருந்தாங்க அது ஒரு ஆறு வயசு ஏழு இருக்கும் அது வரைக்கும் அவங்க தான் அங்கே இது அந்த சகோதரர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சகோதரர்கள் பத்து பேரும் இவர் திருடலை இவரை அடிமையாக தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி பிரியப்பட்டு தான் இந்த மாதிரி ஏற்பாட்டை அந்த மாமி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க திருடினார் அப்படிங்கிற ஒரு பேர் முதல்ல சொல்லப்பட்டதின் காரணமாக அந்த வாசகத்தை இங்கே உபயோகிக்கிறாங்க இங்க சரக்கு அசோ இவர் திருடியிருந்தால் இது மாதிரி அவரும் திருடி இருப்பார் அப்ப சொன்னது உண்மைதான் இவர் எப்படி திருடினாரு இவர் திருடல உண்மையிலேயே யூசுஃபைலாம் மறைச்சி வைக்க சொன்னாங்க அவர் எப்படி திருடினாரு அவரும் திருடல அவங்க மாவி மறைச்சு வைச்சாங்க அவரும் திருடல திருடனாக ஒரு தந்திரம் செய்யப்பட்டது ரெண்டு பேரும் தங்க வைப்பதற்கு இவரோட தங்க வைக்கிறோட தங்க வைப்பதற்கு அப்படிங்கிற கருத்தை அல்லாஹால சரக்கு அகோ மீன் காபு சரி இப்படி சொல்லிட்டு திருடர்கள் இவங்க சொல்றாங்க அதனால யூசுப் அலைத்துக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது அலையாம் தன்னுடைய மனதிலே அதை மறைத்து வைத்துக் கொண்டார் வெளியாக்கவில்லை அன்தும் மகானன் நீங்க ரொம்ப ஆளுக அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னாங்க வல்லாகு ஆளும் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ வருணிக்கின்றீர்களோ அதை அல்லாஹ் நன்றாக அறிந்தவன் என்பதா சொன்னார் சரி இப்ப யூசுப் அலைய புன்யா யூசுப் அலையா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அடிமையாக ஆக்கி கொள்வதாக சொல்லிட்டாங்க அப்போ இப்போ என்ன பண்ணுறது தகப்பனார் இடத்துல ரெண்டாவது தடவையாக யூசுஃபை கொண்டு போய் விட்டுட்டோம் போயிட்டார் அவர் இப்போ தம்பியையும் புனியாமினையும் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போனால் நம்ம முதல்ல சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் உறுதி உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கோம் தந்தை இடத்துல நாங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து இவரை கொண்டு வருவோம் நாங்கள் எந்த மதமான இவரை இழப்பதற்கான இவரை காணா போவதற்கான எந்த செய்ய மாட்டோம் நாங்கள் பாதுகாத்து கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க யூசுப் அலைய் இல்லாம அவர்களும் யாக்குப் அலையாங்களும் சொல்லி அனுப்புனாங்க உங்களுக்கு எல்லோருக்கும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் தவிர இவரை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வரணும் எல்லாருக்கும் சேர்ந்து அந்த ஆபத்து ஏற்பட்டால் உங்கள் பத்து பேருக்கு ஏற்படுறது இவருக்கு ஏற்பட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் இப்போ பத்து பேரும் திரும்பி போக போகிறாங்க இவர் மட்டும் இங்கே இருக்க போகிறார் இப்போ என்ன பண்ணுறாரு ஆலு அவங்க சொன்னாங்க யா ஐயுல் அசீஸ் அரசரே யூசுஃப் அலி இஸ்லாத்தை பார்த்து ஐயுல் அசீஸ்ன்னு சொல்கிறாங்க அரசரே இன்னலகு அபன் ஷேகன் கபீரன் இவருக்கு வயசான ஒரு தந்தை இருக்கிறார் எங்களுக்கு சொல்லல அவருக்கு மட்டும் சொல்றாங்க பிரித்து பேசுறாங்க ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒரு ஷேக் ஒரு வயது முதிர்ந்த தந்தை ஒருவர் இவருக்கு இருக்கின்றார் ஆகவே இவரை விட்டுவிட்டு அவர் இருக்க மாட்டார் இவரை விட்டுவிட்டு அவர் இருக்க மாட்டார் இவர் மீது அதிகமான பிரியம் அந்த வாசகத்துக்குள்ள எல்லா இருக்குது இவர் பிரியமுள்ளவர் அதனால இவரை நாங்கள் இங்கே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களை குற்றம் சொல்லுவார் குறை சொல்லுவார் இவரை பிரிந்து அவர் இருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருக்கு பல துன்பங்கள் ஏற்படும் அதனால அவரை விட்டுருங்க அவருக்கு பதிலாக எங்களை யாராவது ஒரு ஆளை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னோம் நாங்கள் வேணா பத்து பேர்ல ஒருத்தர் அடிமையா இருக்கிறோம் இவரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னு கேட்டா நீங்க ரொம்ப நல்ல மனிதர் இன்னா நராக்க மினல் உங்களை ரொம்ப உபகாரியாக நாங்கள் காணுகின்றோம் பெரும் உபகாரம் செய்யக்கூடிய உள்ளவராக நாம் காணுகின்றோம் இந்த உதவியை அலை சொன்னாங்க நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் வஜத்னா நம்முடைய சாமான பொருளை யாரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டோமோ அவரை தவிர மற்றவரை பிடிப்பதை விட்டும் நான் எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் இவரை விட்டு இவரு இவரிடத்துல பொருளே இருந்துச்சு காணாமல் போன பொருள் இவரை விட்டுட்டு இன்னொரு வாழ பிடிச்சா அது அநியாயம் அல்லவா இன்னா இதில் அந்த நேரத்தில் நான் அநியாய் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிடுவோம் அதனால அந்த மாதிரி அநியாயம் செய்ய மாட்டோம் நாங்கள்லாம் நீதியை நடப்போம் யாரிடத்துல அந்த பொருள் பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்தான் அடிமையாக இருக்க வேண்டிய தவிர அதுக்கு பதிலாக யாரையும் நாங்கள் விட மாட்டோம் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூசுஃபர் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு வைத்தியம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நோயாளிக்கு வைத்தியம் செய்ய செய்யப்பட வேண்டும் நோயாளியை விட்டுப்பட்டு நோய் நல்லா இருக்கக்கூடிய உடல் சுகமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிடிச்சி வந்து வைத்தியம் செஞ்சா எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அப்படின்னா வைத்தியம் செய்யறதா அவன் நோயாளியா இருக்குன்னா நோயாளியை விட்டுப்பட்டு நல்லா சுகமா இருக்கக்கூடிய வலை வந்து உனக்கு வைத்தியம் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் அது மாதிரி இருக்கு நீங்கள் சொல்றது என்பதாக சொன்னார் அதாவது பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க குற்றவாளிகள் பலர் தப்பிவிடலாம் குற்றவாளிகள் பலர் தப்பிவிடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அந்த நீதியை யூசுப் அலைசலாம் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள் பொதுவாக இது நீதிமன்றத்தில் செயல்படுத்தப்பட வேண்டியது விஷயம் அதாவது குற்றவாளிகள் தப்பிவிடலாம் அவன் எப்பாவது ஒரு நாளைக்கு பிடிபட்டு அந்த குற்றத்துக்குரிய தண்டனை கொடுக்கலாம் ஆனா நிரபராதியை தண்டிக்கக்கூடிய தண்டிக்கப்படக்கூடியவனாக நிரபராதி ஆகிவிடக்கூடாது நிறைய நாடுகள்ல குறிப்பா நம்ம நாட்டில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு நிரபராதி தண்டனைக்குள்ளவனாக ஆயிடுறான் குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுறாங்க இந்த நிலை இருக்க கூடாது என்பதை இன்னா இதெல்லாம் அதான் கால மலாதல்லாம் என்ற வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது சரி இப்போ யூசுப் அலையாம் அவர்கள் தங்களுடைய சகோதரரை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு தந்தனை செஞ்சு யூசுப் அலிஸ்லாம் அவர்களும் ஒரு பெரிய நபி இப்படி தங்களை பார்க்காமல் அதாவது யூசுப் அலை சலாத்த பார்க்காமல் நாற்பது வருஷமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாக்குப் தந்தை இப்போ இவரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டா இன்னும் அந்த கவலை எவ்வளோ பெருசாகவும் இருக்கு அப்போ தந்தைக்கு துன்பம் தருவதாக ஆகின்றதே யூசுப் அலி இந்த செயல் தன்னுடைய தந்தையை மனவேதனைப்படுத்துவதாக ஆகின்றது அதே மாதிரி புனியா மீனும் அதற்கு ஒப்புக்கொண்டு இருக்கின்றார் சரி நான் இப்படி செய்யுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடன்பட்டு தான் இந்த வேலைக்கு உடன்பட்டு தான் அவரும் இப்போ அரண்மனையில் இருக்கிறார் இப்போ புனியா எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்போ இவராவது நாற்பது வருஷம் ஆச்சு இவர் இப்போ தான் வர்றாரு எப்படி ஒத்துக்கிட்டாரு தந்தைக்கு துன்பம் கொடுப்பது மிகப்பெரிய குற்றமாகச்சு அது ஒரு நபி செய்யலாமா அதே மாதிரி தாய் தந்தையினுடைய அதாவது சிறிய தாயார் இருக்கிறாங்க இப்போ தந்தை இருக்கிறாங்க அந்த குடும்பத்தாரர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த சகோதரர்களுக்கும் பல பிரச்சனைகள் காப்பாற்றி கொண்டு பாதுகாத்து கொண்டு வருவதாக வந்து இப்போ இவரை இழந்துட்டு போனான்னு சொன்னால் அதுவும் அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் உருவாக்கும் இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க இது நுபுவத்துடைய நபித்துவத்துடைய அந்தஸ்துக்கு தகுதியான விஷயமா இப்படி செய்யலாமா அப்படின்லாம் பல கேள்விகள் எழுப்புகிறாங்க உலமாக்கள் எழுப்புனா இதுக்கு ஒரே பதில் அல்லாஹுடைய கட்டளை செய்து முடித்தார் அவ்வளோதான் வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா என்ன பதில் சொன்னாலும் சரியாக வராது எந்த பதில் சொன்னாலும் அது எப்படி அது மார்க்கத்தில் அது எப்படி நீங்கள் அதை ரசோல்லா எப்படி சொல்லியிருக்கிறாங்க தாய் தாப்பில் நோவனி செய்யக்கூடாது மனவேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சகோதரர்களுக்கு உபகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் மாற்றமாக இருக்குது இது அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இதுக்கு சொல்ல முடியாது ஒரே பதில் இன்னமாஹிதாளா அவர் செஞ்சது யூசுப் அலையா செஞ்சது அல்லாஹுடைய கட்டளைப்படி செய்தார் அவ்வளோதான் முடிச்சது அல்லாஹைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது அவன் எதை சொல்கிறானோ அதை செய்யணும் ஆனால் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் செஞ்சதை செய்யக்கூடாது இது பொதுவான சட்டம் செஞ்சால் கடுமையான குற்றம் ஆனால் ஆதமசலாக செஜா செய்ய அல்லாதான்னு சொன்னான் செஞ்சிடணும் அங்கே செய்யலன்னா குற்றோம் அல்லா செய்ய சொன்னால் செய்யலைன்னா குற்றோம் இந்த ஹஜ்ஜில் பார்க்குறோம் நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம் தொழுக வரும்போது அழகான ட்ரெஸ் போட்டு உயர்தரமான உடைகளை உடத்தி கொண்டு அத்தர் போட்டுக்கொண்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தலையை மூடி தலைப்பாக கட்டி தொழுக வரணும் அப்படின்ட்டு இருக்குது அஜ்ஜிக்கு போனவொடனே எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் கூட இருக்கக்கூடாது ரெண்டு துண்டு மேலே போட்டுக்கணும் அவ்வளோதான் கீழே ஒன்று மேலே ஒன்று மானத்தை மறைக்கிறதுக்காக உடுத்திக்க மேலே போட்டு தொப்பி போடக்கூடாது ஹராமாச்சு தலைப்பாக கட்டுறது ஹராமாச்சு அத்தர் போடுறது ஹராமாச்சு எல்லாம் ஹராமா இருக்கிறான் அலாது ஹலாலாக இருக்கிறதும் ஹராமாக்கிறான் ஏன் நான் சொல்கிறேன்ப்பா நீ செய்ய அவ்வளோ நான் சொல்கிறத நீ செஞ்சுட்டு போக வேண்டியதானே தவிர ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் எதற்கு என்று கேட்காமல் இருப்பதான் வழிபாடு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுவார் அதே மாதிரி யூசுப் அலிசலாம் அவர்கள் செய்தார்கள் என்று ஒரே கிடையாது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் யூசுப் அலி சொல்லா திட்டம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இன்னொரு அறிவிப்புல சொல்லப்படுகின்றது அவரு அந்த பத்து நபர்களிலேதா என்பவர் அவர்தான் பெரியவர் மூத்தவர் அல்லது வந்து கொஞ்சம் அறிவாளி நல்ல அறிவு படைத்தவர் அவர் தான் சொன்னார் யூஸ் வலைசுலாத்த நம்ம போய் கொலை செஞ்சுடுவோம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது எகூதா அவர் பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தால் அவர் சொன்னார் அப்படிலாம் கொலையெல்லாம் செய்யக்கூடாதுப்பா ஒரு பால் கிணறு பார்த்து கணத்துக்குள்ளே தள்ளிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார் அந்த ஐடியா என்று தான் கிணற்றில் தள்ளப்பட்டார் அவர் அது இந்த யகுதா சொன்னார் யகுதா எப்படிப்பட்டவர்னு சொன்னால் ரொம்ப பலம் மிக்கவர் பொதுவாகவே ஆஜா அனுபவமான எல்லாமே உடல் வலிமை உயரம் தோற்றம் அழகு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்கள்ட்ட அதில் இவருடைய குரல் ரொம்ப பெரிய சத்தம் தொண்டை உடையவர் சத்தம் உடையவர் சத்தம் போட்டார்னா பயங்கரமாக இருக்கும் அது இடி இடிக்கிற மாதிரி சத்தங்க அதனால் யூசுப் அலை சலாத்திட்ட வந்து சொல்கிறாராம் ஒரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டுருக்குன்றது அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா தப்சீரில் அதையும் எழுதுறாங்க அந்த யூசு அலைசலா சொன்னாங்க அவரை புனியாமின ஒட்டுறணும் நீங்கள் எங்களோட வரணும் ஒரு அது திருடுனாரா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த முதல்லையே வந்து தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி இந்த எகிப்து நாட்டில் அப்போ அந்த காலத்தில் இருந்தால் அந்த எகிப்து நாட்டில் எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு பத்து தெருவு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு சொன்னாங்க பத்து தெருக்கள் இருக்கு பெரிய பெரிய தெருக்கள் பத்து இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒவ்வொரு ஒவ்வொரு போவேன் ஒவ்வொரு தெருவாக போவேன் நான் சத்தம் போடுவேன் என்னுடைய சத்தம் இடிமாதிரி இருக்கும் என்னுடைய சத்தத்தை யாராவது கர்ப்பிணி பெண்கள் கேட்டால் அவருடைய கர்ப்பம் கீழே உழுந்துடும் குழந்தையில கேள்வியோ உழுந்துடும் நான் அந்த தெரு பத்து தெருவுலையும் வருவேன் சத்தம் போட்டுக்கிட்டு வருவேன் அது இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது நீ என்ன செஞ்சாலும் சரி நான் அனுப்ப மாட்டேன்ட்டார் நீ என்ன செஞ்சாலும் சரி நான் அனுப்ப முடியாது சரி இது இவங்க அப்போ மற்றவர்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சத்தம் போடுறது அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க அதுக்கு எதாவது ஒரு தண்டனை வரும் அது பெரிய பிரச்சனையாகி போயிடும் நம்ம போகலாம் வா அப்படின்னா அவர் தான் நான் வர முடியாது நம்முடைய தந்தை இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இவரை பாதுகாத்து கொண்டு வருவதாக நீங்கள் வேணா ஒன்பது பேர் போங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நான் இங்கே இருப்பேன் அல்லாஹுடைய உத்தரவு வந்து நம்முடைய தந்தை சொல்லி அனுப்பினால் நான் இருந்து வர்றேன் இல்லைன்னா வர முடியாது ரெண்டு விஷயம் அல்லாஹ் உத்தரவு கொடுக்கணும் அல்லனுடைய தந்தை உத்தரவு கொடுக்கணும் அவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருவர் தங்கிட்டா மீது ஒன்பது பேர் ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கு அல்லாஹு யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் ஆதரவு இழந்த பொழுது என்ன சொல்லி பழிக்காத போல் இருக்கே முடியாமல் விடமாட்டார் போல் அப்படின்ட்டு அவர் நிராசை ஆயிட்டான் அவரிடத்திலிருந்து இவர்கள் ஆதரவு இழந்த பொழுது நிராசையான பொழுது ஹலசு நஜியா தனிமையில எல்லாரும் சேர்ந்து ஒரு மஷூரா பண்ணாங்க இந்த பத்து பேர் சேர்ந்து தனியாக போய் நஜீயன் ரகசியமாக ஒரு ஆலோசனை பண்ணாங்க கால கபீரு அவர்கள பெரியவர் சொன்னார் அலம் தாலமும் அண்ண அபாக்கும் கதாஹா அலைக்கும் மௌசிஃபின் அல்லா உங்களுக்கு தெரியாதா நம்முடைய உங்களுடைய தந்தை உங்களிடத்தில அல்லாவிடத்திலிருந்து அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு உறுதிப்பாட்டை எடுத்திருக்கின்றார் அதாவது இவரை பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கின்றார் வாக்குறுதி நான் இந்த மிசிறு பூமியில எகிப்து பூமியை விட்டு வரமாட்டேன் என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹுலி அல்லது அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடும் வரைக்கும் அவன்தான் நீதியாளர்களெல்லாம் நீதியாளர் அவன் அனுப்பி வைத்தார் அனுப்பி வைக்கும்போது சொல்லி அனுப்புகின்றார் நீங்க போங்க போய் தந்தை இனத்துல எப்படி சொல்லுங்க எப்படி சொல்லுங்க எரி கிளவா ஆபிக்கும் உங்களுடைய தந்தை இனத்தில நீங்கள் செல்லுங்கள் திரும்பி செல்லுங்கள் சொல்லுங்கள் யா அபா நான் எங்களுடைய தந்தையே மகன் திருடி விட்டான் அப்படின்னு சொல்லுங்கள் அறிந்துள்ளோமோ அதை கொண்டுதான் நாங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் அறிந்ததை தவிர வேறு எதையும் நாங்கள் சாட்சி சொல்லவில்லை அப்படின்னு சொல்லு நாங்கள் எதை தெரிஞ்சிருக்கோமோ அதை சொல்றோம் உண்மையிலேயே அவர் திருடி விட்டாரோமாறின் நாங்க போகும் போது இவரை பாதுகாத்து கொண்டு வர்றோம் சொன்னோம் அது உண்மைதான் ஆனால் இவர் திருடுநாள் திருடுவார்னு அப்படி எங்களுக்கு எப்படி தெரியும் மறைவான விஷயத்தை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை ஹாஃபியுலீன் பாதுகாக்கக்கூடியவர்களால் மறைவான விஷயம் தெரியாது அதனால ஒமா குன்னாலில் மறைவான விஷயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை ஆகவே அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க உங்கள் மகன் திருடிட்டார் அப்படின்னு போய் சொல்லுங்க இன்னும் இப்படின்னு சொல்லுங்க நாங்கள் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இதே எங்க கூடவே எகிப்து நாட்டிலிருந்து சில பேர் தானியங்கள் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க கண்ணாக்கு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வேணாலும் நீங்கள் இந்த ஊர்காரனை கேட்டு பாருங்கள் நாங்கள் இருந்தோம் அந்த ஊர்கார போய் கேட்டு பாருங்க கூட்டத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்கள் திரும்பி வந்தார்களே அவர்களையும் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாக இருக்கின்றோம் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹால சொல்லி முடிக்கின்றனர் சொல்லப்பட்ட விஷயத்தில் கருத்துகளும் விளக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆயத்திலையும் சில சட்டங்களை எடுக்கின்றார்கள் சட்டங்கள் மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது சம்பந்தமான விளக்கங்களை அடுத்த தப்சீரில் பார்ப்போம் கேட்டவற்றிலிருந்து எது பெறப்பட்டதோ அந்த கருத்துக்களை நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய தந்தருள்வானாக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 பெ பெரியவர்களே சோதர்கள் அல்லாஹு தாலாவுடைய பேரொருளால் எழுநூற்றி பதிமூன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தின் எண்பத்தி இரண்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன குன்னா பீஹா எந்த ஊரிலே நாங்கள் இருந்தோமோ அந்த ஊர்காரரை கேட்டு பாருங்கள் வல் ஈரல்லி அக்பல் நா எந்த ஒட்டக கூட்டத்தாருடன் நாங்கள் பிரயாணம் செய்து வந்தோமோ அவர்களையும் கேட்டு பாருங்கள் வயநாள சாஜி கோன் நிச்சயமாக நாங்கள் உண்மை சொல்பவர்கள்தான் என்று அந்த ஒன்பது பேரும் சொன்னார்கள் இப்பொழுது யாஹூப் அலை சலாம் அவர்களுக்கு இன்னும் பெரிய கவலையாக ஆகிவிட்டது பல ஆண்டுகளாக சுமார் நாற்பது ஆண்டுகளாக யூசுஃப் அலே சலாம் அவர்களை காணாமல் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது புனியாமீன் என்ற அந்த மகனும் அங்கே எகிப்திலே மாட்டிக்கொண்டார் அதே போன்று அவர் வராததின் காரணமாக இன்னொரு மகனையும் நீங்கள் இழ இழந்து விட்டு வந்திருக்கின்றீர்கள் அவரும் அங்கே இருக்கின்றார் எகிப்து நாட்டிலே இப்பொழுது என்னுடைய மூன்று மகன்கள் என்னை விட்டும் போய்விட்டார்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் நம்பத்தான் வேண்டும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது நான் இப்பொழுது என்னுடைய விஷயத்திலே நான் பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை உங்களை தண்டிக்க முடியாது நீங்கள் சொல்வதற்கு எதிரான கருத்துகளும் நான் சொல்ல முடியாது உங்களுடைய மனம் ஏதோ ஒரு தீமையை விரும்பிவிட்டது அதன் காரணமாக நீங்கள் இதை செய்துவிட்டீர்கள் என்பதாக சொல்லி தங்களுடைய மக்களிடத்திலே யாக்கோப் அலையி இஸ்லாமர்கள் சொன்னதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான் கால பல் சவ்வலத் அல் லகும் அம் ஃபுக்கும் அவர் சொன்னார் உங்களுடைய மனம் உங்களுக்கு அழகாக்கி காட்டிவிட்டது அம்ரன் ஒரு செயலை இப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு அழகாக தெரிந்தது அதை செய்து முடித்து விட்டீர்கள் ஜமீல் அழகான பொறுமைதான் எனக்குரியது என்றும் யாக்கோப் அலைய் இஸ்லாமர்கள் சொன்னார்கள் முன்னால் இதே மாதிரி வாசகம் வந்திருக்கின்றது ஃபஸ் யூசுஃப் அலி அவர்களை இவர்கள் கொண்டு போய் கிணற்றிலே போட்டு விட்டு வந்த நேரத்திலே இயக்குப் அலே இதே வாசகத்தை சொன்னார்கள் ஃபஸ் அபுருன் ஜமீல் அழகான பொறுமை அழகான பொறுமை என்பது லா ஷக்வா ஃபீஹி அதிலே முறையீடு என்பது இல்லையே அப்படிப்பட்ட பொறுமை யாரிடத்திலும் பற்றி முறையிட மாட்டார் அல்லாஹ் மட்டுமே முறையிடுவார் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் இடத்திலும் கூட முறையிட மாட்டார் பொதுவாக ஞானவான்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எது ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹத்தாலாவிடத்திலும் கூட அவர்கள் முறையிடுவது கிடையாது அல்லாஹ் இதை எனக்கு வழங்கி இருக்கின்றான் அவன் இதனை எனக்கு நீக்குவான் என்னை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களிடத்தில் இருக்கும் இது உயர்தரமான நிலை நம்மை போன்றவர்களுக்கு அல்ல நம்மளால் நிறைய பல ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்மை போன்றவர்களுக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹு தாலாவிடத்தில் முறையிட வேண்டும் மக்களிடத்தில் போய் முறையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது அதனால் மக்களிடத்தில் சொல்லவே கூடாது அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல ஒரு பொருள் காணா போச்சு அல்லாஹத்தாலாவிடத்தில் ஜாய் செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் இது காணாமல் போய்விட்டது காணாமல் போன பொருள் அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய நாட்டத்தில் இருந்தால் யார்லாம் அதை எனக்கு நீ கொடுத்து விடுவாயாக அதை பெறுவதற்குரிய வழிவகைகளை எனக்கு காட்டி தருவாயாக என்று கேட்க வேண்டும் அந்த பொருள் காணாமல் போனால் அந்த பொருளை பெறுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே யார் விசாரிக்க வேண்டுமோ அவர்களிடத்திலாம் விசாரிக்கவும் வேண்டும் இதை விசாரிப்பது என்பது அல்லாஹவிடத்தில் துவா கேட்பதற்கு மாறாக எதிராக ஆகாது அதேபோன்று காணாமல் போனா அந்த பொருளை பெறுவதற்காக வேண்டி காவல் காவல்துறையிலே முறையிடுகின்றோம் அதுவும் கூடும் ஆனால் அல்லாஹத்தாலாவடத்தில் கேட்பதின் காரணமாக இவர்களிடத்திலெல்லாம் கூடாது என்று அர்த்தமல்ல இமே முதல்ல சொல்லிய விஷயம் என்னவென்று சொன்னால் யார் யார் அல்லாஹத்தாலாவிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கின்றார்களோ அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதை வேறு எதுவும் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதில் தபூபக்கர் சித்தியக் உதய அல்லாத்தாலுடைய விஷயம் சொல்லப்பட்டது முன்னால் கடுமையான நோய்வாய்பட்டிருந்தார்கள் மரண தருவாயில் வைத்தியரை அழைத்து வருகின்றோம் என்பதாக சொன்ன ஏற்கனவே வைத்தியர் பார்த்து போய்விட்டார் என்பதாக சொன்னார் பார்த்து விட்டார் சொன்னார்கள் அப்படியா எங்களுக்கு தெரியாதே என்பதாக அவர்கள் நினைத்த அவருடைய சொல்லிலிருந்து விளங்கி கொண்டார்கள் அல்லாஹாலாவைத்தான் அவர்கள் அப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்று அதனால் வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று அர்த்தம் இல்லை சித்திக்குல் அக்பரை போன்றவர்களுக்கு அந்த நிலை சரி நம்மை போன்றவர்களுக்கு அது கூடாது தவக்குள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தல் என்பதனுடனே என்ன காரண காரியங்களை ஏற்படுத்தி வேண்டுமோ அதையும் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுருக்குது இங்கே ஃபபருன் ஜமீன் என்பது அல்லாஹ்விடத்திலும் கூட அவர் முறையிட மாட்டார் ஆனால் கடைசியாக முறையிட்டார்கள் பிறகு யூசுப் அல்ல இஸ்லாமுக்கு கிடைத்தார்கள் என்ற வரலாறு பின்னாலே சொல்லப்படுகின்றது இது ஃபபருன் ஜமீல் என்பது அசபரும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது மக்கள் யாரிடத்திலும் முறையிடாமல் பொறுமையாக இருந்து கொள்வது இது அழகான பொறுமை ஆனால் அந்த பொறுமை ஆரம்ப நேரத்திலே இருக்க வேண்டும் நிறைய பல தடவை ஒரு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் நான் பொறுமையாக இருந்து விடுகின்றேன் என்று சொல்லுவது ஆரம்ப நேரத்திலேயே இருக்க வேண்டும் அசபரும் ஐந்தஸ் சதமத்தில் ஊலா என்று சொல்ல சொன்னார்கள் எல்லா பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு சொல்லுவதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒப்பாரி வைப்பதெல்லாம் முடித்துவிட்டு யார் யாரிடத்தில் என்னென்ன குறைகளை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு முடியாத பொழுது நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் பொறுமை அல்ல என்றும் விளக்கப்பட்டிருக்கின்றது சரிங்க அழகான பொறுமையாக நான் பொறுமை மேற்கொள்ளுவேன் என்பதாக சொன்னார்கள் அசல்லாஹ் ஐ பீஹீம் ஜமியா அல்லாஹாலா அவர்கள் அனைவரையும் என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு போதுமானவன் அனைவரையும்னா யூசுப் அலை புனியாமீன் யகூதா என்ற இன்னொரு மகன் இவர்கள் எல்லோருமே போய்விட்டார்கள் இப்பொழுது அவர்களை விட்டு ஒருவரை இழ இழந்தோம் இழந் அவரை மற்றவரை இழக்கக்கூடாது என்று இருந்த நேரத்திலே அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லி அனுப்பிய நேரத்தில் இன்னும் ரெண்டு பேரையும் சேத்து நீங்கள் இழப்புக்குரியவர்களாக ஆக்கிவிட்டு வந்து விட்டீர்கள் அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன் ஆனால் அல்லாஹாலா எல்லோரையும் கொண்டு வர போதுமானவன் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லிய யூ யாக்கோ இந்த வாச ஒரு கருத்தை உள்ளே ஒளிந்திருக்கின்றது எல்லோரையும் அப்படின்னா யூசுப் அலேஸ்லா சேத்து 40 வருஷத்துக்கு பின்னாலும் அவர்கள் நம்புகின்றார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இது அல்லாஹின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அல்லது யூசுஃப் அலே இஸ்லாம் கனவின் மூலமாக இந்த கருத்தை அவர்கள் தெரிந்திருக்கலாம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் யூசுஃப் அலே இஸ்லாம் குழந்தையா இருக்கக்கூடிய கனவு கண்டார்கள் அல்லவா பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வதாக அதனுடைய விளக்கத்தையும் சொல் தெரிந்திருந்தார்கள் யாக்லப் அலைய இஸ்லாமர்கள் பதினோரு நட்சத்திரங்கள் சகோதரர்கள் சூரியன் சந்திரன்பு தாய் தந்தை இந்த எல்லோருமே யூசுஃபுக்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் என்று அந்த கனவுக்கு விளக்கத்தை விளங்கி இருந்தார்கள் ஆனால் இன்னும் அது நடைபெறவில்லை அப்படியானால் யூசுப் இருக்கிறார் என்று அர்த்தம் அதனால்தான் அசல்லாஹ் அஞ்ச தேனி பிஹிம் ஜமியா அல்லாஹ் அவர்களை என்னிடத்தில் அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன் என்று சொன்னார் இன்னகுுவல் அலீமுல் ஹக்கீம் நிச்சயமாக அவன் அல் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல் ஹகீம் நுண்ணிய ஞானம் உள்ளவன் ஆகவே அவனுடைய அறிவை விட்டும் எதுவும் தவறாது அவனுடைய ஹிக்மத்தை விட்டும் ஞானத்தை விட்டும் எதுவும் மாறாது ஆகவே அல்லாஹத்தாலா ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹாலா தன்னுடைய அழிமையின்படி தன்னுடைய ஹிக்மத்தின்படி அதனை செய்கின்றான் என்ற சமாதானத்தையும் மேற்கொள்ளுகின்றார்கள் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் நான் இந்த வாசகம் அவர்கள் சொல்லியது யாக்கோப் அலே அவர்கள் சொல்லியது அல்லாஹாலா அலீமாக இருக்கின்றான் ஹக்கீமாக இருக்கின்றான் ஆகவே அவனுடைய அயில்மை விட்டும் எதுவும் மறையாது அவனுடைய ஹிக்மத்தை விட்டும் எதுவும் நீங்காது ஒரு வேலை நடந்து நடந்து முடிந்திருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹத்தாலாவுடைய அயில்மும் ஹிக்மத்தும் அதிலே இருக்கின்றது என்பதாக பொருளாகும் யூசுஃப் அலே அவர்களையும் அவருடைய சகோதரர்களையும் நான் இழந்திருப்பது அல்லாஹைய அயில்மை விட்டும் ஹெக்மத்தை விட்டும் நீங்க எனவே அவன் அனைவரையும் அவன் என் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லக்கூடிய அமைப்பிலும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலையிலும் யாகோபு அலை இஸ்லாமர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் ஒத்தவல்லா அன்பும் சரி நீங்கள் செஞ்சது உங்களுடைய மனம் எதை விரும்பியதோ அதை செஞ்சிட்டீங்க போங்க என்று அனுப்பிவிட்டு யாஹூப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை விட்டும் குடும்பத்தார்களை விட்டும் தனியாக அந்த வீட்டில் ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்தார்கள் ஒத்தவல்லா அன்பும் அவர்களை விட்டும் தனிமையிலே ஒரு இடத்தில் போய் அமர்ந்தார் அதை விட்டும் சென்றார் அப்படின்னு சொன்னால் தவல்லாம் பின் சென்றார் அவர்களை விட்டும் பின் சென்றார் அப்படின்னா மக்களையெல்லாம் விட்டு வீட்டுக்காரர்களை விட்டு தனிமையாக ஒரு இடத்துல போய் ஒதுங்கி உட்கார்ந்தார் ஒக்கால சொன்னார் யா சஃபா அலா யூசுஃபூசுஃபின் மீது என்னுடைய கவலையே அசஃப் என்று சொன்னால் கடுமையான கவலை யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களின் மீது அவர்களை பற்றிய என்னுடைய கவலையே என்று சப்தமிட்டு சொன்னார் யூசுஃப் அலே இஸ்லாம் மீது நான் இவ்வளவு கவலையாக இருக்கின்றேன் என்று சொன்னார் அழுது கொண்டே இருந்தார்கள் யாகூப் அலையாமர்கள் இதுவரைக்கும் ஆரம்ப காலத்திலேயே இதுவரைக்கும் அழுதுகொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் வற்றி போய் கடைசியாக அவருடைய கருவிழிகள் பழுதடைந்து பூரா வெள்ள விழி கருவிழியே இல்லாத சூழ்நிலை ஆகி விழிகளுடைய தோற்றம் பூரா வெள்ளையாக தெரிந்தது சில பேருக்கு இந்த கருவிழியில் பூ விழுந்திருக்கும் வெள்ளையா அந்த இடத்துல வெள்ளையாக தெரியும் அதுபோன்று யூ ஆகோபலேசலாத்துடைய கண்களும் பழுதடைந்து வெள்ளையாக கவலையின் காரணமாக அவருடைய இரண்டு கண்களும் வெண்மையாகிவிட்டது வெள்ளையாகிவிட்டதுலீம் அவர் ரொம்ப கடுமையான கவலை உள்ளவராக இருந்தார் கடுமையான கவலை அந்த கவலையைப் போன்று வேறு எவருக்கும் அப்படி கிடையாது அவ்வளோ பெரிய கவலை உடையவராக இருந்தார் என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்போ யூசுஃப் அலி அலாம் அவர்களோடு சேர்ந்து இன்னும் இரண்டு மகன்களும் அங்கே இவரை விட்டு மறைந்து விட்டார்கள் அதனால் அவ்வளோ பெரிய கவலை ஏற்பட்டது ஆனால் இங்கே யகோபலி அலா இலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புனியா மீன் போனதை பற்றியோ யகுதா என்ற அந்த பெரிய மகன் தவ அங்கே யகுத்திலே தங்கிவிட்டதை பற்றியோ சொல்லலை யூசுஃபின் மீது உள்ள என்னுடைய கவலையே அப்படின்னு தான் சொல்கிறார் மேலே சொன்னது அசல்லாக எத்யனி பிஹிம் ஜமியா எல்லோரையும் என்னிடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவர் என்று சொன்னார்கள் பிறகு யூசுஃபின் மீது உள்ள என்னுடைய கவலையே என்பதாக சொல்லுகின்றார்கள் ஏன் யூசுஃபின் மீது மட்டும் அவ்வளோ அதாவது யூசுஃபை மட்டும் ஏன் இடத்துல சொல்லுகின்றார்கள் என்பதற்கு வலமாக்கள் முஃபிரங்கள் பல நுணுக்கமான கருத்துக்களை எழுதுகின்றார்கள் யூசுஃப் அலை அவர்களுடைய அந்த அழகு அவர்களுடைய பண்புகள் அஹ்லாக்கு ஆகியவை எல்லாம் யாஹூப் அலே சலாம் அவர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது மூன்று மகன்கள் இப்பொழுது இல்லாமல் இருந்தும் கூட யாக்கூப் அலேசலாம் அவர்கள் போய் நாற்பது வருஷம் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் இப்போ மறைந்து போய் அதாவது எகிப்பில் தங்கிவிட்ட அந்த நிலை ஒரு சில தினங்கள் ஆகின்றன ஒரு மாதம் இருக்குல்ல அது ரெண்டு மாதம் இருக்கல ஒரு சில தினங்களாக இருக்கலாம் இதை விட்டுட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போன யூசுஃபை பற்றி சொல்லுகின்றார் யா சஃபா அலா யூசுஃப அப்படின்னு சொல்கிறார் இது யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் மீது உள்ள அந்த பாசத்தை குறிக்கின்றது என்பதோடு ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதற்கு பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன யூசுப் அலே இஸ்லாமுடைய அழகு இருக்கின்றதே தப்சீர் மசஹரி என்ற நூலில் தப்சீரில் முஜிதி அல்பசானி ரஹமத்துல்லாஹே அலேஹி அவர்கள் குறிப்பதாக அவர்கள் தங்களுடைய கஷ்பின் மூலமாக இது ஏன் இப்படி ஏற்பட்டது ஒரு பெரிய நபி அல்லா குரான் அவர்களை பற்றி பாராட்டி சொல்லுகின்றான் பெரிய ரசூல் ஒரு மகனை பற்றி இப்படி கவலைப்படலாமா காலமெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகின்றார்கள் யூசுஃப் அலேஸ்லாத்துடைய அந்த அழகு இருக்கின்றதே ஜமால் அது சொர்க்கத்தை சார்ந்தது சொர்க்கத்தை சார்ந்தது பொதுவாக ஒரு மூமினான மனிதர்கள் சொர்க்கத்தை பற்றியுள்ள நினைவு அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் நரகத்தை பற்றியுள்ள பயமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யூசுஃப் அலேஸ்லாம் அவருடைய அந்த அழகு சொர்க்கத்தினுடைய அழகிலே ஒரு சிறு பகுதி சொர்க்கம் மிகப்பெரிய அழகு யூசுஃப் அலே இல்லாத்துடைய அழகை விட வன் மடங்கல்ல பல ஆயிரக்கணக்கான மடங்கு மிக அழகானது சொர்க்கம் அதில் ஒரு பகுதி தான் யூசுஃப் அலேஸ்வலாத்துடைய அழகு ஆக யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களை நினைவு என்பது சொர்க்கத்தை நினைவு ஆகும் மூமினான மனிதர்கள் எப்பொழுதுமே சொர்க்கத்தை நினைவு கூர்ந்து அமல் செய்ய வேண்டும் நரகத்தை பயந்து அமல் செய்ய வேண்டும் அல்லாஹுவை நினைந்து அமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு பகுதியை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக யாக்கோப் அலி அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் யூசுஃப் அலி அவர்களை நினைக்காமல் இருப்பதே கிடையாது என்ற நிலை ஏற்பட்டது இன்னொரு விஷயம் அல்லாஹு தலா குரானில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் பொதுவாக நபிமார்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார் வஸ்குர்னா இபிராஹிபில் லபுஷார் என்ற ஆயத்திலும் அதுபோன்று சஹாக்கவயா கோப என்ற ஆயத்தினுடைய தொடரிலும் பல நபிமார்களை பற்றி சொல்லி அந்த நபிமார்களையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அங்கே பொதுவாக மேலோட்டமான அர்த்தம் என்னவென்றால் இந்த நவிமார்களை எல்லாம் நினைவு கூறுவது என்பது அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூற வேண்டும் வரலாறுகளை நினைவு வேண்டும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய சமுதாயம் அவர்களுக்கு என்ன துன்பங்களை தந்தன ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி நன்மை அடைந்தார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தண்டனை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒதுக்குர் என்ற வாசகத்தினுடைய கருத்து வார்த்தையினுடைய கருத்து ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு கருத்து என்னவென்றால் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் அவர்களை பற்றி உள்ள நினைவு இருக்க வேண்டும் வரலாறு என்பது மட்டுமல்லாமல் அவர்களை பற்றியே உருவம் நமக்கு உருவம் தெரியாவிட்டாலும் நம்முடைய மனதிலே அந்த தோற்றம் இருக்க வேண்டும் அதே போன்ற அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆகியவை எல்லாம் இருக்க வேண்டும் இதுபோன்ற அந்த வரிசையிலே யூசுப் அலிஸ்லாம் அவர்களையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான பிரியமான ஒரு நபி அவர் அல்லாஹு தாலா பாராட்டி குரானிலே சொல்லக்கூடிய ஒரு நபி அதை ஆரம்ப காலத்திலே யாகூப் அலி அலாம் அவர்களுக்கும் அந்த நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்தியிருந்தான் உயர்தரமான நபி என்பதை ரசூல் என்பதை அல்லாஹாலா சொல்லியிருந்தான் ஆனால் புன்யாமீன் என்பவரோ யகுதா என்பவரோ அந்த வரிசையிலே வரவில்லை அவர் ஏன்னா யகூப் அலே இஸ்லாத்துடைய பன்னிரெண்டு மக்களிலே யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் நபியாக ஆக்கப்பட்டார்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள் மீதி பதினோரு பேரும் சாதாரண மக்களாகத்தான் இருந்தார்கள் ஒரு நபியுடைய மக்கள் என்ற நிலையில் இருந்தார்களே தவிர எல்லோருமே நபிமாராக ஆக்கப்படவில்லை அதனால் நபிமாரா நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய யூசுஃப் அலிசலாம் அவர்களை பற்றியுள்ள கவலை மட்டுமே அவர்களுக்கு மிகைத்திருந்தது என்பதாக மற்றவர் குறிப்பிடுகின்றார் இன்னொரு விஷயம் மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது யூசுஃப் ஒரு நபியாக ரசூல் அஹாத்தலா ஆக்கி இருக்கின்றான் ஆனால் அவர் வெளியே சென்றார் சென்று நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் என்ன கதியானாரோ அதாவது யாராவது தவறான மனிதர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு ஏன்னா அந்த மறைமுகமான விஷயத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை யாக்கு அலையாம் அதனால் தவறான மனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியவராக செய்யக்கூடியவராக இருந்து விடுவாரோ என்று ஒரு பயம் இருந்தது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் இதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லுவார்கள் நம்முடைய குழந்தைகளை ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது என்று வைத்து ஒரு குழந்தை காணாமல் போச்சு காணாமல் போன குழந்தைய பற்றி கவலைப்படுவோம் அது கிடைக்கிறதுக்காக உள்ள என்னென்ன வகைகள் வழிகள் இருக்கணும் அதெல்லாம் செய்வோம் அந்த குழ குழந்தையின் மீது கவலைப்படுவோம் ஆனால் அந்த குழந்தையை பற்றியுள்ள கவலைகளிலே மிக முக்கியமான கவலை என்ன இருக்க வேண்டும் தெரியுமா அந்த குழந்தை தவறான மனிதர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு தீய செயல்களை செய்யக்கூட்ட கூடியதாக ஆகிவிடுமோ தவறான கொள்கை உடையதாக அகிதா உடையதாக மாறிவிடுமோ இஸ்லாத்தை விட்டு மற்றவர்கள் அவரை மாற்றி விடுவார்களோ அந்த குழந்தையை என்று எண்ணம் அதிகமாக இருக்க வேண்டும் காணாமல் போன குழந்தை கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த எண்ணம் யாருக்கும் வராது பெரும்பாலும் ஆனால் எண்ணம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் காணாமல் போன குழந்தை இஸ்லாத்தை விட்டு மாற்றப்பட்டு விடுமோ தவறான கொள்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக ஆகிவிடுமோ தீனை விட்டு மாறிவிடுமோ தவறான செயல்களை செய்யக்கூடியதாக அந்த குழந்தை ஆகிவிடுமோ என்ற கவலை அதிகமாக இருக்க வேண்டும் அது இங்கே யூசுஃப் அலையலாம் அவர்களை பற்றி அந்த கவலை அஜிரத் யாகோப் அலே சலாம் அவர்களுக்கு இருந்தது என்பதை யா அசஃபா அலா யூசுஃபா என்ற வாசகம் சொல்லுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் அப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுது அழுது கடுமையாக அழுததின் காரணமாக கண்களிலே கண்ணீர் வழிந்து கண்ணுடைய அந்த கருப்பு விழி பழுதாகி எல்லாம் வெள்ளையாகிவிட்டது என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் இன்னொரு விஷயம் யூசுஃபை பற்றி இப்படி நினைத்ததற்கு இன்னொரு கருத்தும் சொல்ல பட்டிருக்கின்றது சல்லா அலிசல்ல சொன்னார்கள் அத் துன்யா மல்லோனத்தின் என்பதாக ஒரு ஹதீஸ் இந்த உலகம் முழுவதுமே அல்லாஹு தாலாவுடைய சாபத்திற்குரியது அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அல்லாஹுடைய சாபத்திற்குரியது இல்லா ஜிகர்லா அல்லாஹுடைய ஜிகிரை தவிர ஒமாவாலாகு அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள்களை தவிர ஜிக்கர் செய்யறது ஜிக்கருக்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள்கள் அதில் நிறையா வந்துடும் ஏராளமான விஷயங்கள் வந்துடும் அதே மாதிரி ஒரு ஆலிமை தவிர அதாவது ஒரு ஆசிரியரை தவிர ஒரு கல்வி மா ஒரு கல்வி கற்கக்கூடிய முத்தாலிம் கல்வி கற்கக்கூடிய மாணவரை தவிர உலகத்திலே ஆலிமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹல்லாவுடைய லானத்தை விட்டும் சாபத்தை விட்டும் அப்பாற்பட்டவர் அதேபோன்று கல்வி கற்கக்கூடிய தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய மாணவரும் அந்த சாபத்தை விட்டு அப்பாற்பட்டவர் இவர்களை தவிர அல்லாவுடைய சிக்கிரை தவிர அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள்களை தவிர ஒரு ஆலிமை தவிர ஒரு மாணவரை தவிர மற்ற எல்லா பொருள்களும் சாபத்திற்குரியவை என்று சொல்லா சல் அல்லா அலி சொன்னார் இப்பொழுது யூசுஃப் அலே அவர்கள் சாதாரணமான ஒரு ஆலிம் அல்ல பெரிய அல்லாமா அப்படின்னு அல்ல அதைவிட பெரிய மனிதர் அப்படின்னு அல்ல அல்லாஹுத்தாலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரசூல் குரான் அல்லாஹாலா சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு ரசூல்மார்களிலே ஒருவர் அப்படிப்பட்ட ரசூல் அவர் காணாமல் போனதின் காரணமாக அவர் அழுதார் கவலைப்பட்டார் யா சஃபா அலா யூசுஃபா என்று சொன்னார் என்று வருகின்ற அதே மாதிரி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலாமா ஒருவர் இறந்து போயிட்டார் அழலாமா ஆனால் ரசூல்லாய் சொல்லி சொல்லம் சொன்னார்கள் இறந்து விட்டவருக்காக வேண்டி இருக்கக்கூடியவர் அழுவதின் காரணமாக இறந்து விட்டவர் வேதனை செய்யப்படுகின்றார் கபர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இங்கே வச்சு இங்கே இருந்து ஒப்பாரி வைக்கிறாங்க இங்கே போயிட்டீங்களே அப்படி போயிட்டீங்களே இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொல்லுவதின் காரணமாக அந்த வேதனை அவருக்கு யார் இறந்து விட்டாரோ அவருக்கு ஏற்படுகின்றது என்பதாக சொன்னார்கள் யூசு அலைஸ்லாம் அழுது யாசுபலிஸ்லா எழுதுருக்கிறாங்களாப்பா தெரியாமல் செஞ்சிட்டாங்களா அல்லது முதல்ல சட்டம் வேறையாக இருந்துச்சா இங்கே அப்போதும் அதே சட்டம் பல சட்டங்கள் முன்னால் வேற இருந்துச்சு இப்போ வேறு சட்டம் மாற்றப்பட்டு இருக்கின்றது இங்கே இறந்து விட்டவருக்காக வேண்டிய அழுவது அந்த காலத்திலையும் அதே சட்டம் இருந்துச்சு ரசூல்லாய் சல்ல அல்ல ஹலேஸ்வலாம் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்காங்க இறந்து விட்டவருக்காக வேண்டிய அழுவது அவருக்கு வேதனை தரும் என்று ரசூல்லாய் சல்லல்லா ஹலேஸ்வலத்துடைய மகனார் குழந்தைய சிறுகுள பால் குடி குழந்தையாக இருந்த நேரத்தில் இப்ராஹிம் என்ற குழந்தை மரணப்படுக்கையிலே துடித்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் நேரத்தில் மரணம் அடையக்கூடிய நிலை ஹசூல்லா சொல்லாஹ்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க மூச்சு நெஞ்சு மேலே போகுது கீழே வர்றது மூச்சு வாங்கி கொண்டு சற்று நேரத்தில் இறக்கப் போகின்றார்கள் ஹசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் இப்ராஹீமை பார்த்தார்கள் பார்த்த உடனே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அருகிலிருந்த அனஸ்ரலு அல்லா தலான்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூஹுரை அலி அல்லா தாலான்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்துர்ராமன் ஆக்பர் அலி அல்லா தாலான்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பல அறிவிப்பாளர்கள் மூலமாக இந்த ஹதீஸுகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது அப்போ பக்கத்திலிருந்து அவங்க கேட்டாங்க யார் சூழலா தாங்களுமா நீங்களும் அழுதுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா இல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னல் ஆயின தூதுமியோ கண் கண்ணீரை வடிக்கிறது வல் கல்பு யஹனு கல்பு கவலைப்படுகின்றது வலா நகோலு இல்லா மாலா எருவா ரப்புனா நம்முடைய ரப்பு எதை திருப்தி கொள்வானோ அதை தவிர நாம் வேறு எதையும் சொல்ல மாட்டோம் என்று சொல்லா இல்லாஸ் சொன்னார் சொல்லிவிட்டு இன்னாலி ஃப்ராக் இப்ராஹீம் ல இப்ராஹீமே நீ பிரிந்து விட்டதற்காக நாங்கள் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அப்போ கண்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் அது வடிக்கிறது கூடும் அப்படிங்கிற அர்த்தம் இன்னொரு ஹதீஸில் இன்னொரு அறிவிப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது இன்னொரு ஒரு இடத்துல ரசூல்லா இஸ்லாசில் இப்படி சொன்னார்கள் அல்லது பொதுவாக சொன்னார்கள் ஒரு ஒருவர் அந்த கருத்தை சொன்னார் இன்னொருவர் இந்த கருத்தை சொல்லுகின்றார் அறிவிக்கின்றார் ஹாதிஹி ரஹமத்தின் ஜாலஹல்லாஹிய குலோபிஐ தாங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்களே என்பதாக கேட்டபொழுது இது ரஹமத் இறக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கண்ணீர் அல்லாஹத்தாலா தன்னுடைய அடியார்களுடைய கல்புகளிலே இதை ஏற்படுத்துகின்றான் பயின் நமாஹமுல்லாஹு மின்பாதிகி அர் ரஹமா அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களில் இருந்து இரக்கம் காட்டுவதெல்லாம் யார் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் என்றும் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பிலே இப்படி அழுகின்றீர்களே என்று கேட்டபொழுது இன் அல்லாஹ் கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரின் காரணமாக அல்லாஹாலா ஒரு மனிதனை வேதனை செய்ய மாட்டான் கல்பு கவலைப்படுவதின் காரணமாக வேதனை செய்ய மாட்டான் இதை கொண்டுதான் வேதனை செய்வான் என்று தங்களுடைய நாக்கை சுட்டி காட்டினார்கள் அதாவது நாக்கின் மூலமாக ஒப்பாரி வைப்பது தவறான வார்த்தைகளை பேசுவது ஏன்னா பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலை அந்த நேரத்தில் பல பேருக்கு ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு என்னுடைய மகன்தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சாயா எல்லா இப்படி அழைச்சிட்டு கூட்டி போய்ட்டே ஊத்தாக்கிட்டேயே எத்தனையோ பேர் அப்போ அவங்களுடைய கருத்தே என்னன்னு கேட்டால் அவங்களுடைய கருத்து நினைப்பு அப்படி அல்ல இருந்தாலும் கூட அந்த வாசகத்தினுடைய கருத்து என்னுடைய மகன்தானா உனக்கு கிடைச்சான் ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்களே எல்லாத்தையும் ஊத்தாக்க வேண்டியது தானே என்னுடைய மகனை மட்டையே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது தவறான கருத்து இன்னொரு விஷயம் அல்லாஹால ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நேரத்தை ஏற்படுத்தியிருக்கு லாயஸ்த் சாத்தம் லாயஸ்திரோன் ஒரு வினாடி நேரம் கூட பிந்தவ முடியாது பிந்தவ முடியாது ஒரு வினாடி அல்ல அதை குறைஞ்சது ஒரு மைக்ரோ செகண்டு அந்த நேரம் கூட பிந்த மாட்டோம் அந்த நேரம் கரெக்டாக வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடலாம் அதனால் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படி நாவின் மூலமாக பல வார்த்தைகளை சொல்லுவார்கள் ஆக நாக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் குற்றம் பிடிக்கப்படுவாரே தவிர கண்கள் கண்ணீர் வடிப்பதின் காரணமாகவோ கல்பு கவலைப்படுவதின் காரணமாக குற்றம் பிடிக்கப்படுவதில்லை ஒரு ஹதீசர் ரசுல்லா சலஹன் சொன்னார் ஹலக என்று சொன்னார்கள் ஒருவர் இறந்து விட்டார் இறந்து விட்டவர்காண்டி மொட்டை அடித்துக் கொள்ளுவது சப்தமிட்டு கூச்சல் போடுவது துணிகளை கிழித்துக் கொள்ளுவது இந்த மாதிரி மனிதர்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன் என்று ரசுல்லா ஹிசலாஹாசன் சொன்னார் இந்த கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் ஆக இப்படி செய்யக்கூடாது மொட்டை அடித்துக் கொள்வது இறந்து விட்டவருக்காகி மொட்டை அடிப்பது இறந்ததுனால சத்தம் போடுறது இறந்ததுனால் துணிகளை கிழிச்சிக்கொள்வது இதெல்லாம் கூடாது என்னன்னு சொன்னார்கள் லை சமின்னா மன் தரபல் ஹுதூத் ஜூப் ஜாக இறந்து விட்டவருக்காக கன்னத்திலே அடித்துக் கொள்பவர் நம்மை சார்ந்தவர் சட்டைகளை கிழித்து கொள்ளக்கூடியவரும் நம்மை சார்ந்தவர் அறியாமை காலத்தில் சொல்லப்படக்கூடிய வாசகங்களை கொண்டு சொல்லக்கூடியவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல மற்ற மதுஹப்புகளில் மற்ற மார்க்கங்களில் பார்க்குற மற்ற கோமகளில் இறந்து விட்டவருக்காக ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கே தனியாக ஒரு கூட்டம் இருக்குது இவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து அவங்க அழுவாங்க உண்மையிலே அழுவாங்க கண்ணில் கண்ணிலாம் வரும் கடைசியில் எல்லாம் கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை ஒப்பாரி வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது ஆனால் யூசுப் அலி யாக்கோப் அலைய இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் பற்றி கவலைப்பட்டு சொன்னார்கள் அழுதார்கள் என்று சொன்னால் ரசூல்லாய் சவலா இஸ்லாம் எப்படி தன்னுடைய மகன் இப்ராஹிமை கண்டு அழுதார்கள் அதுபோன்றுள்ள அழுகை அது எந்த குற்றத்தையும் சேர்ந்ததல்ல என்று சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட விளக்கங்கள் இப்போ இப்படி சொன்னாங்க யூசுஃப் யாக்கோப் அலையாம் ஒவ்வொல்ல தாயினாகும் மினல் ஹுஸ்ரி பொகுவ கல்வி ரொம்ப கவலை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் பகுவ கல்லியும் அப்படின்னு சொன்னால் கடுமையான கவலை அந்த கவலையின் காரணமாக பேச்சும் கூட வரலை பேச முடியாத ஒரு நாவு அடைபட்டு வாய் அடைபட்டு பேச்சு தடைபட்டு போய்விட்ட நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு பெயர் கல்லியும் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடையவராக ஹஜரத் யாக்கோப் அல்லாமர்கள் ஆகிவிட்டார் இதை பார்த்தாங்க அந்த வீட்டுக்காரர்கள் அவங்க மக்கள்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்போ போயிட்டார் அவர் நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் போய் அவரை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வீட்டார்கள் யகோப் அலையாம் அவர்களை குற்றம் சொல்லுகின்றார்கள் பாலு அவர்கள் சொன்னார்கள் வீட்டுக்காரர்கள் அல்லது யூசுப் அலையாத்துடைய அந்த சகோதரர்கள் ஒன்பது பேர் இருக்கிறாங்களா வீட்டில் அவங்க அல்லாஹி தப்து அல்லா அல்லாஹின் மீது சத்தியமாக யூசுஃபை நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள் நீங்கள் அத்தாத்தக்க உன் ஹரல்லன் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க போல இருக்குது அழிவுக்கு நெருக்கமானவர்களாக ஹரல்லன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடுமையான ஒரு நிலை உங்களுடைய உடலுக்கு ஏற்பட்டுவிடும் மௌத்தாக மாட்டீங்க மௌத்து மௌத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடுமையான வியாதி நோய் கவலை பலவீனம் எல்லாம் வச்சுக்கலாம் ஹரலன் அப்படிங்கிறது ஹெத்தா தக்குவனம் ஹரல கடுமையான ஒரு சூழ்நிலை சிரமம் ஏற்படுகின்ற அளவுக்கு யூசுஃபை நினைப்பவர்களாகவே நீங்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லா இன்னை சத்தியமாக என்று அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னால் அவ் தக்குவனம் என்ன ஹாலிக்கீன் அல்லது அழிஞ்சே போயிடுவீங்க போல் இருக்குது நீங்க அதாவது இறந்து விட விட்டவர்களிலே அழிந்து விட்டவர்களிலே ஒருவராக நீர் நீங்கள் ஆகிவிடைய போல் தெரிகின்றது அல்லாயும் சத்தியமாக என்று அவர்கள் சொன்னார் அதாவது நீங்கள் இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடுமையான நிலை உங்களுக்கு ஏற்படும் அல்லது நீங்கள் அழிஞ்சே போயிடு மௌத்தாவே போயிடுவீங்க அப்படின்னு அந்த மக்கள் சொன்னார்கள் கால யூசு யாக்குப் அலையாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமா அஷ்கு பஸ்தீ அஹ்னி இல்லல்லாக நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலைப்பா நீங்கள் போங்க என்னுடைய கவலையை உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கவில்லை இன்னமா அஷ்கு பஸ்ஸி என்னுடைய கடுமையான க பஸ் என்று சொன்னால் அஷத்துல் ஹஸுன் அடுத்த ஹசுன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹா தாலா அப்போ ரொம்ப ரொம்ப கடுமையான கவலையையும் சாதாரணமான மேலோட்டமான கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறையிடுகின்றேன் வேறு யாரிடத்தில் நான் முறையிடலை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கில்ல அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடுகின்றேன் நீங்கள் அறியாததை அல்லாவிடத்திலிருந்து நான் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது யூசுஃப் அலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் அப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்பதாக ஒரு விளக்கம் அதாவது யூசுஃப் அலே அவர்கள் எப்படியாவது வந்து விடுவார்கள் நம்முடன் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதாகவும் ஆகவே நான் தனியாக இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் யாக்கோப் அலை இஸ்லாமர் இந்த இடத்துல அல்லா வாஷ்கோ பஸ்ஸி இன்னமா அஷ்கோ பஸ்ஸி வஹூஸ் நீர் அல்லா அல்லா என் நான் முறையிடுகின்றேன் என்று சொன்னது அதுக்கு முதல்ல அப்போ அல்லாஹ் இடத்துல சொல்லி கொண்டிருந்தாரா என்று ஒரு கேள்வி வருகின்றது அந்த கேள்வி தப்சீர்களில் எழுதப்படுகின்றது யூசுப் அலைஸ்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படி பக்கத்து வீட்டுக்கார இடத்துல அடுத்த ஒரு இடத்துல வரக்கூடிய இடத்துல என்னுடைய மகன் போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அல்லாஹாலா இதை கண்டித்தான் ஏகோபே உண்மை நாம் பெரிய ரசூலாக நபியாக இருக்கின்றோம் என்னல்லாத வேறொரு ஒரு இடத்துல நீ ஷிகாயச் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹத்தாலா கண்டித்தான் அந்த நேரத்திலிருந்து அல்லாஹத்தாலா இடத்துல யார்லாம் நீ இந்த மாதிரி செய்த குற்றமல்லவா என்று அல்லாஹாலா கேட்டான் ஆம் யா அல்லா நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாவிடத்தில் தான் நான் முறையிடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் யூசுப் அலி அவர்களை உன்னிடத்திலிருந்து நான் ஏன் பிரித்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று அல்லாஹாலா ஒரு தடவை யாக்குப் அலிஸ்லாத்திலே கேட்டதாக அப்போ அல்லாஹாலா யாக்குப் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதாக ஒரு நாள் நீ நல்ல சமையலில் செய்து நல்ல உணவுகளை தயார் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய வீட்டிலே வாசலிலே ஒரு மிஸ்கின் வந்து சாப்பாடு கேட்டார் அந்த நேரத்தில் நீ அவருக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை சொல்லி அனுப்பிவிட்டீர்கள் காரணத்தை சொல்லி அனுப்பிவிட்டீர்கள் நல்ல உணவு ஒரு நபி சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு மிஸ்கின் கேட்கின்றார் அவருக்கு தராதின் காரணமாக இந்த சோதனையை உனக்கு நான் கொடுத்தேன் என்பதாகவும் ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகின்றோம் நான் ஒரு நபி அப்படி இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம் நபி அப்படி இருக்க மாட்டார் ஆனால் அல்லாஹாலா முதல்ல பல பல விஷயம் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹாலா தன்னுடைய ஏற்பாட்டை தக்க விதியை நடத்தாட்ட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய காரண காரியங்களை அல்லாஹாலா உலகத்திலே ஏற்படுத்தி விடுவார் அப்ப மனிதனுடைய அறிவு வேலை செய்யாது மனிதனுடைய முயற்சிகள் எதுவுமே எந்த பலன்களையும் தராது நகைஸ்வரம் ஒரு அதிசயம் அறிவிக்கப்படுகின்றது ஏதாவது ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹாலா நாடினால் அந்த துன்பம் ஏற்படாமல் தற்காத்து கொள்ளக்கூடிய அறிவை விளக்கத்தை அதனுடைய பாதுகாப்பை அந்த மனிதனுக்கு அல்லாஹாலா தந்திருந்தாலும் கூட அந்த துன்பம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய அறிவு அவனுடைய தற்காப்பு முறை அவனுடைய நிலை எல்லா எப்படி அல்லாஹத்தால எடுத்துரும் அவர் நேரத்தில் இருந்து பிடுங்கி கொள்ளுவான் பின்னால் அந்த துன்பம் ஏற்பட்டுவிடும் அதற்கு பிறகு உடனடியாக அல்லாஹாலா அவனுடைய அறிவை திருப்பி கொடுப்பான் விளக்கத்தை கொடுப்பான் இப்போ அவன் யோசிப்பான் எப்படி இது ஏற்பட்டுச்சு ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஏற்படும் அல்லாஹால தக்க தீரை செயல்படுத்தவே செயல்படுத்தாட்ட வேண்டும் என்பதாக விரும்பினால் அவருடைய அறிவை சல்பு செய்து விடுவான் என்று ஒரு ஹதீஸில் வருது அதாவது இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம் வழியில் ஒரு கல் கிடக்குது அந்த கல் காலைல தட்டுச்சுன்னு வச்சுக்கங்க கல் காலில் தட்டிடுச்சு கல் வந்து காலைல தட்டாது காலை கொண்டு போய் கல்லில் தட்டிக்கிறார் தட்டிச்சு காலைல அடிபட்டுச்சு ரத்தம் வருது இங்கேருந்து பார்த்துக்கிட்டே போகிறாரு நல்லா தெரியுது கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் அது போக கொஞ்சம் ஒதுங்கி போகணும்னு நினச்சிக்கிட்டே போகிறார் ஆனால் அல்லாஹாலாவுடைய தக்குதீர் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த கல்லின் மூலமாக இவருக்கு ஒரு காயம் ஏற்படும் ரத்தம் வரும் அப்படின்னா அல்லாஹாலா எழுதி வச்சுருக்கோம் இப்போ இவருடைய அறிவு கூர்மையான அறிவு நல்ல விளக்கம் உள்ளவர் எல்லா விதத்தில் ரொம்ப உஷாராக உள்ள ஆள் தான் அங்கே போனால் கண்டிப்பாக அது அந்த பக்கம் போகணும்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு அந்த இடத்துல போன உடனே அல்லாஹாலா அவருடைய அந்த அறிவை எடுத்துவிடுவோம் அவருடைய கவனத்தை சிதற்த்திடுவார் அவருடைய கவனம் வேறு விதமாக போய்டுவோம் அந்த இடத்துல போனவுடனே தக்கதீர் நடைபெற்று விடும் அந்த கல்லின் மூலமாக அவருக்கு ஆபத்து ஏற்பட்டுவோம் ஏற்றம் நம்ம தான் அங்கிருந்து நினச்சிக்கிட்டே வந்தோமே இந்த இடத்துல வந்தவுடனே ஏன் எப்படியாச்சு அப்படின்னு அப்புறம் தான் நினைப்பார் அதான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இல்லையா விதியை மதியால் வெல்ல முடியுமோ வெல்ல முடியாதான் விதியை மதியால் வெல்ல முடியாது விதி நிகழ்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹாலா விரும்பிவிட்டால் நாடிவிட்டால் மதி வேலை செய்யாது அதனால் விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு உஷாராக இருப்பது கவனமாக இருப்பது என்பதெல்லாம் நம் புறத்திலிருந்து செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அது ஒரு குற்றமாக ஆகிவிடும் ஒரு பள்ளம் இருக்குது நல்லா தெரியுது அதுக்குள்ளே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விழாமல் போறோம் ஜாக்கிரதையாக போறோம் அதை மீறி விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அது தக்தீரை அப்புறம் அதுக்கு பின்னால் தக்தீர் என்பதாக நம்ப வேண்டும் அந்த கருத்தை அல்லாஹத்தால் இந்த யூசுஃப் அலேஸ்லாத்துடைய இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட அந்த ஏழைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்காததின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்பதாக ஒரு வரலாறு சொல்லுகின்றது சரி அதனால் இந்த ஒரு நிலையை நான் ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹா தலா சொல்லுவதாக குறிப்பிட குறிப்பிடுகின்றார் அதற்கு பிறகுதான் யூசுஃப் யாக்குப் அலையாம் அவர்கள் ஒரு நாளும் கூட மிஸ்கின் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது என்பதாக அவருடைய பாட்டனார் இப்ராஹிம் அலையலாம் அவர்களைப் போல் யாக்குப் அலையாத்துடைய தந்தை இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்ஸாக் தந்தை இப்ராஹிம் அலையலாம் விருந்தாளி இல்லாமலே இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள் இப்ராஹிம் அலையாம் என்று வரலாறு சொல்லுகின்றது அதே போன்று யாக்குப் அலைய அவர்கள் இருந்தார்கள் என்பதாக ஆக வாழமும் மினல்லாய் மாலா தாயிலமோன் நீங்கள் அறியாதவற்றை அறியாத ஒன்றை அல்லாஹின் புலத்திலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி யாக்குப் அலையாம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் புலத்திலிருந்து ஒரு தனி அறிவை பெற்றிருக்கின்றார்கள் அந்த அறிவு மற்றவர்களுக்கு கிடையாது என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள் என்னொரு ஒரு வரலாறு இப்படி சொல்லப்படுகின்றது யூசுப் அலையலாம் அவர்கள் குழந்தையாக ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த நேரத்தில் யாக்குப் அலையாமர்கள் யூசுப் அலையாம் அந்த குழந்தையை பக்கத்தில் போட்டுட்டு தொழுதுகிட்ருந்தாங்க யூசுப் அலையாம் குழந்தை அந்த குழந்தை தூங்கி கொண்டிருந்தது குரட்டை விட்டது ஒரு சத்தம் வந்துச்சு தொழுது கொண்டிருந்த இயகுப் அலையாம் அவர்கள் அந்த குழந்தையை திரும்பி பார்த்தார்கள் அல்லாஹாலா அதை கடிந்து கொண்டான் என்பதாக அதாவது என்னை தொழுது கொண்டிருக்கின்றாய் நீ இந்த நேரத்தில் படைப்புகளிலே ஒரு படைப்பை ஒரு ஒரு மனிதரை ஒரு குழந்தையை நீ திரும்பி பார்க்கின்றாயே என்னுடைய கவனத்தை மாற்றிவிட்டாயே என்னுடைய நினைவை விட்டு நீங்கிவிட்டாயே என்பதாக அல்லாஹாலா கண்டித்தான் அதன் காரணமாக கொஞ்ச நேரம் கவனத்தை விட்டு அவர்கள் திரும்பியதின் காரணமாக நீண்ட காலம் அந்த குழந்தையை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை அல்லாத ஏற்படுத்தினார் என்பதாகவும் ஒரு வரலாறு இருக்கலாம் சாத்தியம் உண்டு ஆனால் தான் அது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது அடுத்ததாக யகோப் அலே அவர்கள் தங்களுடைய சரியாக வந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் அங்கே போய் இருந்தாங்க இப்போ யூசுப் அலி இஸ்லாம் அந்த யகுதா என்பவர் மிஸ்ஸில் இருக்கிறாங்க திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆறு மாசமாக ஒரு வருஷமாக ஆச்சு யாக்குப் அலையலாம் அவர்கள் மறுபடியும் அவருடைய குடும்பத்தில் பஞ்சம் உணவு தானியங்கள் கிடையாது உணவுக்கு பொருள் கிடையாது இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை கொடுத்து அந்த காசு செல்லாத காசு என்பதாகவ அல்லது வந்து ரொம்ப குறைவான காசு இருந்தது அந்த காசை கொடுத்து தன்னுடைய இந்த ஒன்பது பேரையும் திரும்ப மூன்றாவது தலைவையாக அனுப்பி வைக்கின்றார்கள் யாக்குப் அல்லி இஸ்லாமர் ஓ எகிப்துக்கு போங்க அந்த அரசர்கிட்ட சொல்லுங்கள் நான் ஒரு கடிதம் தர்றேன் அந்த கடிதத்தையும் அவரிடத்துல கொடுங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடிதத்தை பார்த்து அநேகமாக புனியாமீனை விடுதலை செய்வார் அப்போ நீங்கள் புனியாமீனையும் எகூதாவையும் அழைச்சிக்கிட்டு வாங்க கொஞ்சம் தானியமும் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி கொஞ்சம் காசுகளை கொடுத்து யூஸ் யாக்கு அல்லையாவில் கடிதத்தையும் எழுதி கொடுக்கின்றார் அந்த கடிதத்தில் இப்படி எழுதப்பட்டு மின் யாக்கூப இஸ்ராயில் இபுன் இசாக் இபின் இப்ராஹீம் ஹலீல் இல்லா இலா மலிக்கு மிஸ்ஸர் யாக்கோபின் புறத்திலிருந்து அந்த யாக்கோப் இசஹாக்குடைய மகன் அவர் இப்ராஹீமுடைய மகன் அல்லாவுடைய ஹலீலான இப்ராஹிம் அலி அவருடைய மகனான பேரனான யாக்கோபின் புறத்திலிருந்து எகிப்தினுடைய அரசருக்கு எழுதப்படக்கூடிய கடிதம் இது ஃபைன்னா அஹுல் பைத்தின் நாங்கள் அகல பைச் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்னுடைய ஜத்து என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அன்றைய காலத்திலே இருந்த அரசரின் மூலமாக துன்புறுத்தப்பட்டு நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார் அவருடைய இரண்டு கைகளையும் கால்களையும் கட்டி நெருப்பிலே அவரை தூக்கி போட்டான் அந்த நாட்டு அரசன் அல்லாஹாலா அந்த நெருப்பை பர்தம் வசலாமா குளிர்ச்சியானதாகவும் சுகமானதாகவும் அல்லாஹாலா அவர்களுக்கு ஆக்கி தந்தான் என்னுடைய தந்தை இருக்கின்றாரே இசாப் அலேஸ்லாம் அவர்கள் அவருடைய இரண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவரை கழுத்திலே கத்தியை வைத்து அவருடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அறுக்க துணிந்தார்கள் இது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்பதாக எழுதினார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இங்கே சில இடங்களில் தெப்ஷீர்களையும் வரலாறுகள்லேயும் அறுக்கப்பட்டவர் அதாவது குர்பானி கொடுக்கப்பட்டவர் இசாக் அலி இஸ்லாம் அவர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் இங்கே அதை மாதிரி சொல்லப்பட்டிருக்குது யாஹூப் அலி இஸ்லாத்துடைய தந்தை இசாக் என்பதாக இவர்களை சொல்லுகின்றார்கள் அந்த கடிதத்தில் ஆனால் அது சரித்திரம் அப்படி அல்ல அறுக்கப்பட்டவர்கள் குர்பானி செய்யப்பட்டவர்கள் ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தான் செய்ய துணிந்த அந்த ஏற்பாடு செய்தது ஏன்னா இசஹாக் அலே இஸ்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லா முதல் மகன் தான் கொடுக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய அதோ கண்டார் முதல் மகன் ஹசரத் இஸ்மாயில் அலி அவர்கள் இரண்டாவதாக பிறந்தவர்கள் தான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கின்றன என்பதை ஆசரித்திரம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்தான் ஹசரத் இஸ் இசாக் அலே இஸ்லாம் ஆக ஜபஹ செய்யப்பட்டவர் அறுக்கப்பட்ட அறுக்கப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டவர் கனவிலே சொல்லப்பட்டவர் இசாக இஸ்மாள் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் சரித்திரங்களிலே இந்த மாதிரி சரித்திரங்களிலே குறிப்பாக இந்த சரித்திரத்தில் இப்ராஹிம் அலை சலாத்துடைய யூதர்கள் நிறைய கையாடல்கள் செய்திருக்கின்றார்கள் ஏன்னா இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே முசா அலை சலாத்துடைய பின்னால் உள்ளவர்கள் யூதர்கள் என்று இப்பொழுது இஸ்ரா இஸ்ரேவியலர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் யாக்கோப் அலேஸ் இசாக் அலிஸ்லாம் அவருடைய அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் இசாக் அலிஸ்லாத்துடைய மகன் யாக்கோப் யாகூப் அலையலாம் அவர்களுக்கு பன்னிரெண்டு மக்கள் அந்த பன்னிரெண்டு மக்களிலே ஒருவர் யகூதா என்ற பெயருடையவர் அந்த பெயரில்தான் யகூதி என்பதாக அவர்களுடைய பெயர் ஏற்பட்டது என்பது ஆசரித்திரம் நல்ல சொல்லியிருக்கு நம்முடைய தந்தை நம்முடைய மூதாதையர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய இசாக்கு தான் அந்த பலியிடப்பட்டவர் ஆகவே நமக்கு பெருமை அதன் மூலமாகத்தான் இருக்கின்றது என்பதாக சரித்திரத்தை மாற்றி எழுதியவர்கள் இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ராயல்கள் அதனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து தவறு இஸ்ஹாக் அலை இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்கள் தான் அறுக்கப்பட்டவர்கள் இங்கே அந்த கடிதம் எழுதுகின்றார்கள் வை இன்னா அஹுல் பைத்தின் நாங்கள் நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் லா நஸ்ரி வலா நலிது சாரிகா நாங்கள் திருடமாட்டோம் நாங்கள் திருடக்கூடிய குழந்தையையும் பெற மாட்டோம் வைன் ரதத்தகோ அலைய நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த புனியாமீன் திருடியதாக குற்றம் சுமத்தி பிடித்து வைத்திருக்கின்றீர்கள் அவரை எங்களை என் என்னிடத்தில் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் வைல்லா அப்படி இல்லையானால் அனுப்பவில்லை என்றால் தாவூத் அலைக தாவத்தன் நான் உமக்கு எதிராக துவா செய்ய ஆரம்பிப்பேன் தூதரிக்கு சாபியம் என் வலதி நான் செய்யக்கூடிய துவாவுடைய அந்த பிரதிபலிப்பு அதனுடைய தீமை உம்மை மட்டுமல்ல உம்முடைய சந்ததியிலிருந்து ஏழு குடும்பத்தை அது தாக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு துவாரம் நான் செஞ்சிருவேன் சொல்லி அந்த கடிதத்தை எழுதி அந்த ஒன்பது பேரிடத்திலும் கொடுத்து இதை கொண்டு போய் அந்த அரசரிடத்தில் கொடுங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காசுக்கு தானியம் வாங்கி வாருங்கள் புனியாமீனையும் மெகுதாவையும் திருப்பி அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினர் யூசுஃப் அலை அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் யாப்பூ அல்லாமர்கள் கடிதத்தை கொடுத்து மக்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் என்னுடைய மக்களே நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் இந்த கடிதத்தை கொண்டு செல்லுங்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் புனியாமீனையும் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள் அல்லது அவருடைய விஷயத்திலே நன்மையை நீங்கள் தேடுங்கள் நிச்சயமாக யூசுஃப் இருக்கின்றார் என்று எனக்கு தெரிகின்றது அதே அவருடைய சகோதரர் புன்யா இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே பத்தூமி நீங்கள் இங்கிருந்து இந்த கடிதத்தை கொண்டு சென்று யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் தேடி பாருங்கள் அல்லாஹாலா நிச்சயமாக நம்மீது அருள் புரிவான் கருணை செய்வான் ரஹபத்தை தருவான் வலா தை அசூமிலா அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம் அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாஹைய ரஹமத் அவர்கள் திருப்பி கொண்டு வருவது அல்லாஹாலா நம் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாவுடைய ரஹமத் நிச்சயமாக அந்த ரஹமத்து கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொன்னி ரோன் நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நம்பிக்கை இழக்கிறது நிராசையாகிறது எந்த மூமினான மனிதரும் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நிராசையாகிவிடக்கூடாது நிச்சயமாக அல்லாஹாலா அதை செய்து தருவான் நிச்சயமாக அல்லாஹாலா எனக்கு இந்த நன்மையை தருவான் இப்படி செய்வான் என்று நம்பிக்கை முழுமையாக கொள்ள வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிவிக்கின்றார்கள் இந்த வாசகம் பொதுவாக மூமின்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹால நிச்சயமாக நமக்கு நல்லதைத் தருவான் நிச்சயமாக எனக்கு சொர்க்கத்தை தருவான் நிச்சயமாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எனக்கு அருள் புரிவான் எனக்கு என்ன நல்ல காரியங்களை செய்து தருவான் என்று நன்மையான காரியங்களை நீயத்து செய்து அதை நாம் நமக்கு வேண்டும் என்பதாக நினைக்கும்போது நிச்சயமாக அல்லா தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் எனக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க நான் ரொம்ப பெரிய பாவியாக இருக்கிறேன் என்னுடைய பாபம் எங்கே மன்னிக்கப்பட போகுன்றது நான் எவ்வளோ பெரிய குற்றங்களை செய்தே செய்தேன் எனக்கு எங்கே அல்லாஹத்தில் தரப்போகுன்றான்